கைப்பற்றி குடியேறினர் ஆயிரத்தி எட்நூத்தி தொன்னூத்தி எட்டாம் ஆண்டு அமெரிக்க கடற்படையினர் கியூபாவின் துறைமுகங்களை முற்றுகையிட்டு ஸ்பெயின் நாட்டு சரக்கு கப்பல் ஒன்றை கைப்பற்றினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதலாம் உலகப் போரின் போது பெல்ஜியத்தில் ஜெர்மனி முதன் முதலாக குளோரின் வாயுவை விஷவாயுவை வேதியல் ஆயுதமாக பயன்படுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு இரண்டாம் உலகப் போரின் போது குரோயேஷியாவில் ஜேஸ்னோவாக் வதை முகாம் கைதிகள் சிறை உடைப்பில் ஈடுபட்ட போது கைதிகள் கொல்லப்பட்டனர் என்பது பேர் தப்பியோடினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு சோவியத் படைகள் பெர்லினில் எபர்ஸ் வால்ட் நகரை இலகுவாக கைப்பற்றியதை கேள்வியுற்ற ஹிட்லர் தனது தோல்வியை ஒப்புக்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு முதலாவது பூமினால் கொண்டாடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு தொலைபேசிகளுக்கு கண்ணாடி இலை கேபிள்கள் பைபர் கேபிள்ஸ் வழியாக இணைப்பு வழங்கும் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஹிட்லரின் நாட்குறிப்புகள் கிழக்கு ஜெர்மனியில் கண்டுபிடிக்கப்பட்டதாக டேர் என்ற ஜெர்மன் இதழ் அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மெக்சிகோவில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பில் இருநூற்றி பேர் கொல்லப்பட்டு ஐநூறு பேர் வரை படுகாயம் அடைந்தது னர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நேபாளத்தில் மன்னருக்கு எதிராக கழகத்தில் ஈடுபட்ட மக்களாட்சிக்கு ஆதரவானோர் மீது காவல்துறையினர் சுட்டதில் இருநூற்றி பேர் காயமுற்றினர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இந்தியாவின் ஒரிசா மாநிலத்தில் உள்ள ஆய்வு மையத்தில் பிரமோஸ் ஏவுகணை வெற்றிகரமாக சோதித்து பார்க்கப்பட்டது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு விளாடிமிர் லேனின் ரஷ்ய புரட்சியாளர் ஆயிரத்தி எட்நூத்தி தொன்னூத்தி ஒன்பதாம் ஆண்டு விளாடிமிர் நபாக்கோ ரஷ்ய அமெரிக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு ஜே ராபர்ட் ஓபன்ஹீமர் அமெரிக்க இயற்பியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு க சட்டநாதன் ஈழத்தின் குறிப்பிடத்தக்க சிறுகதையாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜனாதன் டிராட் இங்கிலாந்து கிரிக்கெட் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு காகா பிரேசில் கால்பந்து வீரர் இந்நாளில் மறைந்தவர்கள் விவரம்